ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் இந்த விஷயம் வந்து முமுட்சுப்படி சம்பந்தமா இருக்கிறதுனால சம்பந்தமா இருக்கிறதுனால முதல் கிரந்தம் அஷ்ட ஸ்டோகி ஆச்சாரியர் பிராசரப்பட்டார் அவருடைய தனியன் பட்டார் ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத் சங் அதான சப்ஜெக்டிரிவா விளக்கமா சூத்திரமா எழுதினவர் புல லோகாச்சார் லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபார்டு சொன்னவே சம்சார பௌதி சந்தவிய மகா அப்படின்னு அவருடைய தனியை நீயும் சொல்லிட்டு அனுசரிச்சு ஆரம்பிக்கிறோம் ஏற்கனவே உங்களுக்கு முமிக்ஷிப்படிய ஆரம்பித்து டிசி வெங்கடேசாமி சொல்லிருக்கார் சப்ஜெக்ட் உங்களுக்கு புதுசு இல்லை இருந்தாலும் வேற மாதிரி கேட்கறதுக்கு ஒரு ருச்சி இருக்கிறதுனால தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் பார்ப்போம் இந்த அஷ்ட ஸ்லோகி முதல் ஸ்லோகம் அது படிச்சு விடுறேன் அப்புறம் அதை பத்தி ஆரம்பிப்போம் அகார்த்தோ விஷ்ணுகோ ஜகது ரக்ஷாப்ளைய கருத்து மகார்த்தோ ஜீவகா ததுபகரணம் வைஷ்ணவமிதம் உகாரோ நன்யார்கம் நியமயதி சம்பந்தமனையோகோ திரை சாரத்தாத்மா விமர்த்தம் சமதிஷத்து இது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் பராசர பட்டர் திருமந்திரத்தினுடைய முதல் அக்ஷரமான பிரணவத்தை பத்தி சொல்றார் பிரணவம் ஓம் அப்படிங்கிற ஒரே எழுத்து நாம கொண்டாடி இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது அதுல வந்து மூன்று எழுத்து இருக்குது ஆ ஓமா இருக்கு அந்த மூணு எழுத்து சேர்ந்துதான் ஓம்ற எழுத்து வந்தது அதனால இந்த மூணு எழுத்து இருக்கிறதுனால என்ன பெறப்படுகிறது அப்படிங்கறது நாம தெரிஞ்சுட்டோம்னாக்கா இந்த மந்திரமாக பெருமான் நமக்கு என்ன கந்தே பண்றான்றத உறவு புரிஞ்சுக்கலாம் அதாவது ஓம்ன்ற பிரணவத்தில் நாம முதல்ல சொல்லாம நேர சப்ஜெக்ட்டு அதுல நாலு விஷயம் சொல்ற முதல்ல இந்த ஆங்கிறது பகவான குறிக்கிறது எப்படி எதனால குறிக்கிறது கேட்டாக்கா பகவான் பண்ற காரியங்கள் இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கிறது இதை காப்பாத்துறது இது ரெண்டையும் இந்த ஆங்குற சொல்றதுனால அப்படிங்கிற எல்லா சப்தத்துக்கும் எப்படி ஆங்கிற எழுத்து முதல் காரணமா இருக்குதோ அதே மாதிரி பிரபஞ்சத்துல சர்வத்துக்கும் காரண போதன் பரமாத்மா அதனால இந்த ஆங்கிறது பரமாத்மாவை இதுக்கு வந்து அவருடைய சொரூபத்தினால இந்த ஆங்கரை எழுத்து தன்னுடைய சொரூபத்தினால பகவான் படைக்கிறான்றத காட்டுறது அப்படிங்கிறத முதல் முதல் ஆரம்பம் ரெண்டாவது அதே ஆவுக்கு தாத்து மூலமா ஒரு அர்த்தம் இருக்குது தாத்து ரூட் ஆங்குறது அவர்டிலிருந்துதான் அவன்றதுக்கு காப்பாற்றுறது அதனால இந்த ஜகத் பூராவும் காப்பாற்றுறவன் எம்பளுமானே அப்படிங்கறது அவனுடைய குணத்தை சொல்றது இந்த ஆங்கிறது அதனால இந்த ஆங்கிறது குறிக்கிறது அப்படின்னு நமக்கு விவகாரத்துக்கு முக்கியமா வேண்டியதுல இந்த இதுக்கு மேல ஒரு நான்காம் வேற்றுமை உருவம் ஏறி இறங்கி திரு கிராம அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த லுப்தது ஏறி கைது அப்படின்னு சொல்லி வைக்கிறான் அது என்னடா பண்றதுனாக்கா அந்த நான்காம் வேற்றுமை உருவா மறைஞ்சிருக்கட்ட அதுதான் இந்த அகாரத்துக்கும் பின்னால சொல்லப்படுற மகாரத்துக்கும் உள்ள தொடர்பு காட்டுறது அதாவது இந்த அகாரவாசின வெம்பெருமானுக்கு மகாரவாசினான ஜீவாத்மா சேஷபூதன் அப்படிங்கறத சொல்றதுக்கு அங்கதான் நமக்கு பெருமையம் கிடைக்கிறது இல்லனாக்கா வேற இந்த ஸ்லோகத்துல சம்பந்தம் தெரிய தெரியாது அது மூணாவது அதுக்கு அடுத்தது மும்மு்சுப்பட்டியில விஸ்தாரமா சொல்றார் அகாரத்துலந்த ஆகுதுக்கா நிட்டு யோகம் அப்படிங்கிறார் அதுக்கு அதுக்கு வந்து நிறைய சுத்தங்களாம் போட்டிருக்காரு அதுக்கு ஒரு லவதி எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கார் ஆவண யோலை எழுதுவது கிரகணிக்கின்ற அப்படின்னு அதாவது வீட்டுல வந்து நம்ம வேலைக்காரன் பண்ண காலத்துல அக்ரிமெண்ட் எழுதலாம் அக்ரிமெண்ட் பெரிய பிராட்டியார் பெருமானோட கூடவே நித்தியம் இந்த ஆவிலேயே பெரிய பிராட்டியாரையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத முன்னாள் வச்சுக்கிறோம் இதுக்கு மேல ஒன்னும் நம்ம வச்சிருந்தவா காயம் பண்ணி வச்சிருக்கா அதுதான் நமக்கு முக்கியமானது என்ன ஆங்குறது பகவான் பகவான் ரூபம் உண்டு அந்த ரூபத்தில் திருவிடினு இருக்குது திருவிடி ஸ்தானத்தில் பாகவதாள் வச்சிருக்கார் அதனால இந்த பாகவத இந்த ஆவதையே அது சந்தேகம் அப்படிங்கிறார் என்ன நம்ம வந்து சேஷத்துவம் முக்கியமா இருக்கிறோம் சேஷத்துவம் பெருமாளுக்குன்னு சொன்னோம் சேஷத்துவம் பெருமாளுக்குன்னு தாயாருக்குன்னு சேர்த்து சொன்னோம் அது இல்ல அதனுடைய எல்லை நிலம் சீமா பூமி கடைசியிலிருந்து பகவதால பகவதாலையும் இதுலேயும் அனுசந்தேட்டா இப்படி இந்த ஆண்ட ஒரு முதல் விதத்தில் நாலு விஷயத்தை வச்சு நாலு மெசேஜையும் கொடுத்திருக்கார் அதை தான் பிரதாசகர் பட்டம் அடிக்கச்ச அகார்த்தோ விஷ்ணு ஜெகதத்தை ரக்ஷா பிள்ளையத்து அப்படின்னு காமிக்கிறார் அகார்த்தல விஷ்ணு வச்சு விடுறது ஏன்னா அவர்தான் இந்த ஜகத்தை உண்டாக்கினவர் காப்பாத்துறவர் இங்க வந்து பிரளயத்தை ரெண்டுதான் காமிச்சும் தானாகவே தேர்றது காமிச்சுக்கிறார் இது அகாரத்தினுடைய தத்துவம் நம்ம முதல்ல புரிஞ்சுட்டு இருக்கோம் மேலே இதை பத்தி பார்த்துடே இருப்போம் அடிக்கடி பாப்போம் இதுக்கு அடுத்து சொல்லச்சிருக்காரு பிரசரப்பட்ட மகாரத்தை எடுத்திருக்காரு வைஷ்ணவ விதம் அப்படின்றார் இந்த மகாரண்றது எழுத்து இருபத்தஞ்சாவது எழுத்து இது வந்து ஜீவ தத்துவத்தை சொல்றது இதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்னும் குணம் ஒன்னும் குணத்தை உடையவன் அதாவது ஞானம் ஞானத்தை உடையவன் ஜீவனுக்கு ஞானம் உண்டு ஞானத்தை உடையவன் உண்டு ரெண்டையும் இருக்கிறதுனால ஜீவனை காட்டுறது அப்படின்னு இப்போ ஆண் ஒண்ணும் மான்னு ஒண்ணும் ஒன்னு பரமாத்மா ஒன்னு ஜீவாத்மா இது ரெண்டுக்கும் என்னடா சம்பந்தம்ங்கறத பட்சத்துக்கு சொன்னமே ஆவல இருக்கிற நான்காம் வெற்றி சதுர்த்தி மதிஞ்சிலிருந்து அது பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா சேஷன் அப்படிங்கிறதான் இது ஒரு அர்த்தம் நடுவில் ஒரு ஊ இருக்குதே அகாரம் உக்காரம் அகாரம்னு அந்த ஊடா பண்றதுன்னா அந்த ஊவுக்கும் ரெண்டு அர்த்தங்கள் உண்டு பொதுவா ஊன்னா மகாலட்சுமி குறிக்கும் ஊன்னா சம்ஸ்கிருத கிராமத்தில் ஏவன்னு ஒரு அர்த்தம் உண்டு தமிழ்ல வந்து பிரிஞ்சலு சொல்லுவா அதாவது என்ன வருது பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா சேஷன் அப்படிங்கறத அந்த ஊங்கிறது காமிக்கிறது இந்த இடத்துல ஏன் ஏவங்கறத எடுத்துக்கணும் லட்சுமி எடுத்துக்கணும் கேட்டாக்கா லக்ஷ்மிங்க ஏற்கனவே ஆவல எடுத்துன்னு விட்டோம் ஆவலையும் எடுத்து விட்டோம் மறுபடியும் லட்சுமி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு பிரபல காமிக்கிறார் மூச்சு வழியில நமக்கு லட்சுமி போனோம் ஆனா லட்சுமி நாம அகாரத்திலயே நட்டோம் இந்த உக்காரத்துல லக்ஷ்மி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல அதை விட முக்கியமானது அன்னிசேஷத்து பிரதானம் அப்படிங்கறதுனால இந்த ஜீவாத்மா பகவான தவிர யாருக்கும் அறிவிப்பட்டவன் இல்லை அப்படிங்கறத காட்டக்கூடிய ஏவ அப்படிங்கறத இந்த உக்காரத்தில் வச்சுக்கிறான் அதனால இந்த உகாரங்கிறது முக்கியமான ஒரு ஜீவானுடைய தன்மையை காட்டுறது அதாவது பகவான் ஒருவனுக்கே தான் அறிவிப்பவன் அப்படிங்கறத எடுத்து காட்டுறதுக்காக அந்த உகாரம் இப்போ சொல்லிட்டு உகார்க்கமந்தோகம் அதாவது சம்பந்தம் அதாவது பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் என்னோட சம்பந்தம் நவீத சம்பந்தம் காட்டுவா ஒன்பது சம்பந்தம் இருக்குது அது ஒன்பது சம்பந்தமும் திருமந்தரத்திலேயே இருக்குது அப்படிங்கறதுல அடிமை அப்படிங்கறத சொல்லிட்டு அடிமையானது எஜமானன் ஒத்தரை தவிர வேற யாருக்கும் இல்லங்கிறத கழிச்சு காட்டுறதுனால இந்த உகாரம் பிரதானமா இருக்குது அந்த ஸ்லோகத்தை சொல்லுச்சிருக்காரு பதி பத்னி பாவமாக இங்க வருது எப்படி மனைவியானவள் கணவனுக்கே ஆட்பட்டு அதே மாதிரி காப்பட்டு இருக்க வேண்டிய தன்மையை இந்த உக்காரம் எடுத்து காட்டுறது இந்த சம்பந்தத்தை காட்டுறது அப்படிங்கிறார் இப்படிப்பட்ட அர்த்தங்களை விரிவாக காமிச்சு அதாவது இந்த ஸ்லோகத்துல என்ன முடிகிறது பிரணவர்த்தம் சம்பந்தது பிரணவத்துல தெரிவிக்கிறது என்ன தெரிவிக்கிறது மூன்று எழுத்து இருக்குது மூன்று அர்த்தத்தை சொல்றது இது மூணு என்னன்னு இது மூணு த்ரைய சாரகா திரை சரகிறத இதனுடைய விளக்கம் மும்முட்சுபடிக்கு போகணும் மும்முசுபடியில் பிளலோகாச்சாரியம் உதாரண உத்தரகர் மூன்று தயிர் தாழி எடுத்தா தயிர் நிறைச்சா அதை கடைஞ்சா அதுலேருந்து வெண்ணெய் எடுத்தா சாரமான தயிர் வெண்ண அதை எடுத்தா மூன்று வேதங்களும் மூன்று தாரி வச்சு ருப்கஜி சாமன் வச்சு அதுல பூகுபகா சுபகா மூன்று வியாகிரதிகள் தோன்றின அந்த மூன்று வியாகிருதிகளையும் ஒரு ஸ்பெஷல் கிராமர் இருக்குது சமஸ்கிருதத்தில் அதை பத்தி எனக்கும் தெரியாது தெரிஞ்சு கேட்டு இதுவரைக்கும் யாரும் சொன்னது கேட்டதில்லை அந்த கிராமர் பிரகாரம் அந்த மூணுல இருந்தும் மூன்று சப்தங்க உண்டாச்சாம் இந்த ஆகுமாங்கிறது பூஹு புபஹா சுபகா என்ற வேகத்திலிருந்து அதை கொண்ட வச்சு இந்த ஆவுமாங்கிறது இந்த ஆவு மாவையும் மறுபடியும் சுருக்கி வண்ட ஓட்டியா அதுல ஓம்னு உண்டாச்சு அப்படிங்கறத இந்த ஆரிஜின் ஆஃப் ஓம் அப்படிங்கிறத இந்த திரையரகா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பராசர பட்டர் காமிக்கிறார் திரியாத்மா அப்படினா இருந்தது ஆமாங்கிறதுனால இந்த மூணு பதமா இருந்தால இப்படி அர்த்தத்தை காமிச்சிருக்கு அப்படிங்கறது முதல் ஸ்லோகத்து சொல்லிருக்க இது வரைக்கும் சந்தேகம் இருக்கிறதுக்கு அவசியம் இல்ல நினைக்கிறேன் பண்ணிட்டு இருக்கா அத பத்தி வச்சிருக்காரு ஓம்ங்கிறது ஒரு எழுத்துன்னு சொல்லலாம் மூணு விதத்து சொல்லலாம் சொன்ன சம்விதாக்காரம் அசம்விதாக்காரம் மாத்தி வச்சிட்டு இருக்கா இவ் எக்ஸ்பிளேஷன் கிவன் பை சுவாமி அண்ணகராச்சாரிய சுவாமி காஞ்சிபுர சுவாமி அவருடைய வியாக்கியான அதை வச்சிருந்தா அதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் நானு இதுதான் சொல்லிச்ச ஆக பிரணவத்தால் கண்ணபரம் உடையானோன்றேன் ஒருவர் குறியேனும் என்றபடியே ஜீவபர சம்பந்தம் சொல்லிட்டு அப்படின்னு முடிகிறார் அதாவது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்க சம்பந்தம் என்ன அப்படிங்கறத பிரணவம் தெரியப்படுத்துறது அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் வந்து திருமந்திரத்துடைய இரண்டாவது பதமான நம பதம் நம சப்தார்த்தத்துக்கு அர்த்தமா விளக்கமா சொல்றது அது அத ஆரம்பிக்கிறேன் அதுக்கு ஒன்றான ஸ்லோகம் பாருங்க மந்திரபிரம்மணி மத்தியமேன நமசா பும்சஹா சுரூபம் கதிஹி கம்யம் சிக்ஷித புரத பசாத்தபி ஸ்தானதா சுவந்திரம் நினச்சரக்ஷணம் சமுச்சிதா வத்திச்ச நானோச்சிதா தசி வீட்டர் விமிச்சரகிதம் சசியாபி நார்க்கம் ததஹா அப்படிங்கிறது ஸ்லோகம் பத உரையும் விளக்க உரையும் ஆச்சரியமா அமைஞ்சிருது சம்பிரதாயத்திலேயே எல்லா முக்கியமான அர்த்தங்களும் இந்த ரெண்டு எழுத்து நமகால அமைகிறது அப்படிங்கறதாக கொண்டாடுவா அதாவது நாலாயிரம் பிரபஞ்சத்துல கணினி பத்து பாசங்கள் நவசப்தார்த்தத்தை விளக்கிறது அப்படிங்க சொல்லுவோம் அதனால்தான் நமகாங்கிறதுக்கு விஷம் ஜாஸ்தி அதுக்கு பத்து அர்த்தங்கள் எடுத்து காட்டப்படுக்கப்படுறது அது எப்படிங்கறத ஓரளவு பார்ப்போம் அதாவது என்ன பண்ற இந்த நமகாங்கிறது எங்கடா இருக்குன்னா ஓம் நமோ நாராயணாயல நமக நடுவில் இருக்குது அது நடுவில் என்ன பண்றது நம்முடைய ஸ்வரூபத்தை சிக்ஷிக்கிறது அப்படின்பா சிக்ஷிக்கிறது கரெக்டா வைக்கிறதாம் என்னடா கேட்டான் இப்ப நம்ம பிரணவத்தில் உக்காரம் காட்டுறது அலங்கார சேஷத்துவம் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கே சேஷப்பட்டது அப்படின்னு சரதா சுவாமி ஒத்துக்கிறேன் வேற யாருக்கும் இல்லையா சொல்றீங்க அதையும் ஒத்துக்கிறேன் நான் எனக்கு தலைவன் அப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒருபத்தை சிக்ஷிச்சு உண்மையான சொருபத்தை தெரியும்படியும் ஆக்குறது அது எப்படி பண்றது நமகாங்கிறது ரெண்டு எழுத்து பதம் நான் ஒண்ணும் மா ஒண்ணும் அதுக்கு தனித்தனியாகவும் அர்த்தம் இருக்குது சேர்ந்தாலும் அர்த்தம் இருக்குது தனித்தனியா அர்த்தம் அப்படிங்கறதுனால நான் எனக்குரிய உண்டாடு இதற்கு என்ன தேர்றது ஜீவாத்மா சுரூபம் இன்னும் நன்றாக விளக்கமாக புரிந்து ஜீவாத்மா பகவானுக்கு அடிமைப்பட்டவன் பகவானுக்கே அடிமைப்பட்டவன் யாருக்கு இவப்பட்டவன் அல்லன் தனக்கும் அடிமைப்பட்டவன் அல்லன் அப்படின்ற வரைக்கும் போறதுக்கு இந்த நமகா தான் பட்டம் அது மட்டும் இல்ல நமகாவில தான் இந்த பிலாசபியோ இந்த இது எதையும் நாம வந்து பகவானுடத்துல நாம இருக்க நம்முடைய சம்மதம் நிலைநாட்டுகிறதுக்கும் அத்தியாவசியமாக வேண்டிய அகங்கார விவகாரங்கள் விடுதல் ஒழிதல்ங்கிறத அதை காட்டுற இடம் நமகாங்கிற நேரத்தில் மா என்னுடையது மமகாரம் மமகாரம் என்னது இல்லை எது இல்லை எதுவுமே எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு போறான் அதனாலதான் மமகாரம் ஒழிகிறது மமகாரம் ஒழிகிறது கூடவே நம்ம அகங்காரமும் போறது அகங்காரம் மமகாரம் போனதுனால எண்ணங்கள் இன்னும் பரிசுமாக ஆகின்றன எண்ணங்கள் வந்து நேர்வழியான எண்ணங்கள் நமக்கு தோன்ற ஆரம்பிக்கிறது அந்த நேர்வழியான எண்ணங்கள் தோன்றாம மறைக்கிறதுக்கு காரணமே இந்த அகங்கார விவகாரம் தான் இந்த அகங்கார விவகாரம் துளையிறது அத்தியாவசியங்கிறது அது இந்த நமகால நமக்கு திருமந்திரத்தில் காமிகிறார் அப்படின்றத பிராசப்பட்ட காமிக்கிச்ச மந்திர பிரம்மணி இந்த பிரம்ம இந்த மந்திர சிறந்த மந்திரமான திருமந்திரது என்ன பண்றதுமாவிபத்தை அடிமப்பட்டவன் வயது அடைபப்பட்டவன் இல்லை நீ ஓனத்தவன் இல்லை அப்படிங்கறத எடுத்து காமிக்கிறது அது மட்டும் இல்ல கம்யம் சிக்ஷிதமேன புரதா பஷ்டாதிபி ஸ்தானத்தை அதாவது எப்படி என்ன பண்றது நமஹாங்கிறது அதுக்கு மூணு பங்கன் கொடுத்திருக்கார் ஒன்று ஓம்னோட சேர்றது ஓம் நமகா இன்னும் இன்னும் ஸ்தானதஹா தனது தன் இருக்கிற இடத்துலயே ரெண்டு வாட்டி நமோ நமஹா அப்படின்னு மூன்றாவது அதுக்கு மேல இருக்கிற நாராயண நமோ நாராயணாய அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அர்த்தம் ஒவ்வொரு பங்கன் முதல் இருக்கிற ஓம் நமகாண்ட்ஷன் பகவானுக்கு அடைமைப்பட்டவன் அதை பார்த்தோம் நான் எனக்கு அப்படிப்பட்டவன் எல்லங்குறது காண்கிறது அதாவது விரோதியா இருக்கிற நான் எனக்கு அறிவிப்பட்டவனுங்கிற எண்ணத்தை நீக்கி நான் எனக்கு அப்படிப்பட்டவன் அல்லன் பகவானுக்கே எல்லா விதமா ஒருவனுக்கே அறிவிப்பட்டவங்கிறத காட்டுறது அப்படிங்கறது ஒரு முதல் அர்த்தம் ரெண்டாவது இந்த நமோ நமகான் இருக்குத அங்க என்ன பண்றதுன்னு கேட்டா பகவான நாம அடையிறதுக்கு இல்ல பகவத் சிந்தையை நமக்கு உண்டாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது பகவான் அல்லது நாமும் ஒரு உபாயத்தால அடையிறோம் அந்த உபாயத்தை காட்டுச்ச நமக நமோ நமஹா அதுவும் உன்னுடையதல்ல நீ பண்ற நீ பகவான் அடையணுங்கறதுக்காக நமஸ்காரம் பண்றங்கிற உபாயத்தை கடைபிடிச்சாக்கா அந்த உபாயமும் உன்னுடையதல்ல அப்படின்னு உபாயத்தையும்து உபாயத்தை சோதிக்கிறதுனாக்கா நீ பகவானையும் நம்பின்னு வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கிய நான் பண்ணி விடல நினைச்சிருக்கேன் அதுக்கு தொழையிறது நீ என்ன பண்ணணும் என்னுடைய நன்மைக்காக பகவான் எல்லா காரியம் பண்ணிட்டு போறான் நான் பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லை இது எப்ப தெரியும் நம்ம பார்த்தோமே நவது சம்பந்தம் பகவான் நம்முடைய யஜமானன் நம்ம அவனுடைய சொத்து சொத்துனாக்கா அச்சித்தை போல ஞானம் இல்லாமல் இட்ட வழக்கா இருக்கல் பாரதந்திரமா இருக்கத்தல் அப்படி நம்ம இருக்கிறதுனால நம்மளை ரட்சிக்க வேண்டியது காப்பாற்ற வேண்டியது அவனுடைய கடமை அவனுடைய பொறுப்பு அப்படின்னு ஆயிடுறது அப்படி இருக்கிற போது நீ ஒன்னும் முயற்சி பண்ண வேண்டியது இல்லை நீ பண்ண வேண்டிய உபாயத்தையும் சோதிச்சு கொடுக்கறது இந்த நமகாங்கிறது மேல நாராயணாய சப்தத்துல என்ன முக்கியமா சொல்றது பகவானுக்கு பலன் என்ன பலன் பகவானுக்கு கைங்கியம் பண்றது ஆய் சப்தது நான்காம் பட்சம் ரூபாய் இருந்து பகவான் பொருட்டு நான் எல்லா காரியங்களும் செய்கிறேன் அவனுடைய முகல்லாசனத்துக்காக அப்படின்னு பண்றோமோ இல்லையோ அந்த கைங்கியத்தை பத்தி பேசிச்சேன் அந்த கைங்கியம் பண்ற போது கைங்கறி சிந்திக்கிற போது நீ தன்னுடைய மகிழ்ச்சிக்காகவோ தன்னுடைய ஆனந்தத்துக்காகவோ தன்னுடைய சௌகரியத்துக்காகவோ அமைச்சுக்கிறது எடுத்துடு அப்படிங்கறதுக்காக அத்த நமோ நாராயணத்துல நாராயணாய நாராயணனுக்காக பண்ண வேண்டியதுல உன்னுடைய சம்பந்தம் உனக்குன்னு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கறத எடுத்து காமிக்கிறதுனால இது வந்து பலனையும் சோதிச்சு கொடுக்குறது அதாவது பிராப்திய விரோதி உபாதி விரோதி மூன்று விரோதிகள் எடுத்து அந்த மூன்று விரோதிகளையும் கழிச்சு நமக்கு என்ன பண்ணி கொடுக்கறது சுதந்திரமா இருக்கு நீங்க ஒண்ணு பண்ண வேண்டாம் விட்டுருத்து அதே மாதிரி சேஷத்துவத்துக்கு இணங்கின கைங்கறி விருத்தி இருக்குது அது எம்பெருமானுக்கே ஒரு இது மற்றொருக்கு உரியது அல்ல அப்படிங்கிற எண்ணத்தையும் உனக்கு உண்டாக்குறது இவ்வளவு காரியங்களையும் பண்ற நமகாங்கிறது அருகம் அதனால கீழ்ச்சொன்ன மூன்றும் அந்நருள் அற்புதமான தனக்கும் சேர்ந்தவையாக இருந்ததாக அதாவது நம்ம விஷயத்துல எந்த எந்த இடத்துல நாம் தவறு பண்ணுவோம் கண்டுபிடிச்சு அந்தந்த தவறுகள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேண்டிய கருத்துக்களை இந்த நமகாங்கிற சத்தம் காமிக்கிறது இப்படி நம்ம பார்க்கிற போது நமகானுடைய முக்கியத்துவம் நமக்கு நன்றாக புரிய இதுக்கு மேல மூச்சு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் பாத்துக்கலாம் இது ஒரு சமாச்சாரம் நான் சொல்ல வேண்டியது ஒன்று இருக்குது இது விஷயமா மெட்ராஸ்ல இருக்கிற டாக்டர் பள்ளியம் ரங்காச்சாரிய சுவாமிங்கிறவர் இன்ட்ரோட் ஆரம்பிச்சிருக்கார் நினச்சிட்டு இருந்தேன் வெங்கடேஸ்வரன் சுவாமிக்கு தள்ளி போயிட்டே இருக்கு அனைவன் நாளைக்கு ஆரம்பிச்சு வைக்கிறேன் அதை சொல்லி பண்ண படிச்சு பாருங்க அதுல சில கருத்துக்களை மாமா வச்சிருக்கார் நாமெல்லாம் அது என்னன்னு புரிஞ்சுட்டு அதுக்கு நாம எப்படி சம்பிரதாயத்தோட ஒத்துக்கொள்ளணும் பண்ணி பேசலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் பார் எக்ஸாம்பிள் தி டெபனேஷன் அப்படிங்கறத மாமா மாத்திருக்கார் மோக் பரவபதம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே ஏதோ ஒரு தனி ஒரு வேர்ல்டு உலகம் இருக்குது இந்த உலகத்தை தாண்டி அந்த உலகம் போறோம் அங்க இறங்குறோம் அங்க பாக்குறோம் செய்யறோம் அப்படின்ட்டு அப்படின்லாம் இல்ல ஆழ் கருத்துக்கு அது ஒத்து வருவதாக இல்லை நாம வந்து பரம்பரை பரம்பரையாக பல உபன்யாசங்கள் மூலமாகவும் புஸ்தங்கள் மூலமாகவும் ஆச்சாரங்கள் மூலமாகவும் தெரிஞ்சிட்டு இருக்கமே அதுக்கு அது அப்படியே இருக்கு அது மாத்தல அதுக்கு மேல கொஞ்சம் யோசனை பண்ணி இன்னும் கொஞ்சம் அதை ரிஃபைன் பண்ணி அது இப்படிதான் இருந்ததுனாக்கா ஆழ்வார் திருவிழத்துக்கு ஒத்து போகும் அப்படிங்கறதாக வருது அத நீங்க பார்த்தாக்கா உங்களுக்கு புரியும் அத பத்தி தனியா சொல்லணும் பரவபதம் உயர்ந்திருக்கோம் அப்படி வச்சுக்காம பதம் வார்த்தைக்கு திருவடி என்று அர்த்தம் திருவடிங்கிறது பகவானுடைய திருவடி பந்தாண்டுல ஒன்னு சேவடி செய்வதற்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்க பெரியாழ்வார் திருவடிங்கிறது உபயுக்தம் நம்முடைய சேஷத்து ஞானத்தை காட்டுறது பரமபதம் பரமன்ற உயர்ந்த சிறந்த இது எப்படி பகவானாலேயே நமக்கு உண்டாக்கப்பட்ட இந்த அறிவு இந்த நாம் அறிவுப்பட்டவனுங்கிற ஞானம் இதுதான் விசேஷம் இந்த ஞான விசேஷம் தான் பரமபதம் இந்த ஞான விசேஷத்துக்கு நாம அருகதியா இருக்கமா இல்லையாங்கிறது நமக்கே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும் இத பத்தி ஆழ்வார்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லியிருக்கா அப்படிங்கறத காமிச்சிருக்காரு இரண்டாவது இந்த பரவபதம் அப்படிங்கறதுல திருவடின்னு எடுத்துனால திருவடினு பண்றதுனால திருவடின்ற நம்ம எடுத்துட்டு பகவானுடைய சம்பந்தத்தை வச்சு பகவான் நமக்கு அருளின சேகத்தை ஞானத்தை வச்சு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறார் அத பத்தி அடுத்த தடவை பண்றோமோ அப்ப இன்னும் விஸ்தாரமா பேசலாம் மோக் சொல்றா வேற என்ன அர்த்தம் பண்ற மோக் என்ன அர்த்தம் பண்ற இறை இன்பம் இறை இன்பம் பகவான பத்தி நேற்று தனியா சொன்னீங்க மிக்க இறை நிலையம் மெய்யாம உயிர் நிலையம் பூமி வாழ்வி நிலையம் அந்த இறைநிலைங்கிறதுக்கு இறைன்னா சூக்மம் அர்த்தம் பராசரப்பட்டார் இந்த அர்த்த பஞ்சகத்தை பத்தி ஆசைப்படாலை இறை நிலைனாக்கா சூக் அர்த்தம் என்ன சூக் அர்த்தம்னாக்கா பகவானை பற்றி எண்ணங்கள் நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது அவன் மகா சூக்வன் இறை நிலையும் நிலைனாக்கா தன்மை பகவானுடைய தன்மை பகவானுடைய தன்மை எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது பகவானுடைய தன்மை நம்முடைய சொல்லுக்கு அப்பாற்பட்டது ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னாக்கா அது அவனுடைய அனுகிரகத்தான் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதைத்தான் நம்மாழ்வார் திருவாரமே அவர்கள் உகந்து அப்படிங்கிற பாசத்திலையும் இன்னும் எந்த இடத்துலையும் அவன் செய்யும் சேமத்தை எண்ணி கழிவுத்தே வார்த்தை அறிவுறுத்த நிறைய காமிச்சிருக்காரு ஆழ்வார் அப்படிங்கறத எடுத்து அதனுடைய ஸ்தானமாக கருத்தாக தான் இங்க மிக்க இரஞ்சிலையும் எடுத்து எடுத்திருக்காரு அதே மாதிரி அடுத்த வார்த்தை மெய்யாம் உயிர் நிலையம் ஜீவாத்மா ஜீவாத்மாவை சொல்லச்ச அத்வைத்த ஜீவாத்மா இல்லை அப்படிங்கிறா பொய்கின்ற ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட ஒன்றி போறதுங்கிற தத்துவம் ஒண்ணுதான் அப்படிங்கிற அது இல்லை ஜீவாத்மா உண்மை அப்படிங்கறதுனால மெய்யாம் உயர்ந்ததையும் உண்மையான உயிர்நிலையும் அப்படிங்குறதா இது இது பராசர கருத்து நாம என்ன பண்ணிருக்கோம் வியாசாரங்களில் நம்ம தப்ப சூழ்நிலை பிள்ளதும் வஞ்சிக்கதா அவள் வந்து ஒரு ஒரு கருத்து வச்சுருந்துருக்கா ஒரு ஒரு வழியா அவனு வந்துருக்குது அந்த படிக்க அதே வேக்கரை எழுதி வச்சிருக்கா அவளுக்கு தெரியாதுங்கிறது இல்ல தெரிஞ்சு தெரியும் ஆனா ஏனும் அவ வெளிப்படுத்தல நாம வந்து நம்ம என்ன பண்ணமுன்னாக்கா நமக்கும் தெரியும் நாம பண்ணலாம் அப்படிங்கறத கருத்துது அது நம்ம அடுத்ததுல பாக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு மோக்ஷம் ஏதோ எங்கேயோ நம்ம திருவிங்க சொல்ற இல்லையின் உடுபோய் வரவு பூக்க உண்டா இல்லையா கேட்டறிவது உண்டு அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் இருக்கிறதுனால நம்ம என்ன தெரிஞ்சுக்குமே ஆழ்வார் பெருமானார் ஜீகத்தருடைய இளைசனம்